சீரராட்சல் ஒங்கோல் சீர்கபே என்ற்கு புகழ்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரையார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருள் செய்த ஸ்ரீ சூரியசதகம் தடவு உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் வேதி திருமதி கே லட்சுமிபாயர்களே திருமதி அலமேல புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் எண்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் முடிந்திருக்கின்றன ஸ்லோகம் எண்பத்தி எட்டு கைலாசே கிருத்திவாசா விஹரதி விரகத்ராச தேகோட காந்த சிராந்திகி சேதே मगाहो अवधिजलधि विना छदनाभ योगोदम सकल स्वयं भूरीक्यचिता भू। भुवन विभौ यो इदले சூரியனுக்குள்ளே இருக்கிற நாராயணன் மூன்று உலகங்களையும் பராமரிக்கக்கூடிய அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் அப்படி மூன்று உலகங்களையும் அவன் பராமரிக்கிற போது அவன் எவ்வளவு அக்கறை எடுத்துக் கொள்கிறான் என்றால் அழித்தல் தொழிலை செய்யும் சிவபெருமானும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மாவும் கூட ஓய்வெடுத்துக் கொள்கிறார்களா சூரிய நாராயணன் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை அப்படி இருக்கிறாங்கண்ணா சில சமயத்தில் ஒரு பெரிய கம்பெனி ஓனர் வந்து திறமையான மேனேஜர் கிடைச்சிட்டா சரி மேனேஜர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஊட்டியில் போய் பத்து இருப்பார் நம்பகமான மேனேஜர் திறமையான மேனேஜர் இருந்தால் முதலாளிங்க நிச்சித்தையா கவலை இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரி இந்த சூரியன் எல்லா உலகங்களையும் எவ்வளவு அக்கறையாக பாதுகாக்கிறான் என்றால் மும்மூர்த்திகளும் ஓய்வு எடுத்துக் கொள்கிறார்கள் என்று இந்த சுலோகத்தில் சொல்றாசே கைலாசம் கைலாசே என்றால் கைலாசத்தில் கிருத்தி வாசா கிருத்தினா தோல் வாசகன ஆடை தோல் ஆடை அணிந்தவன் யார் அது சிவபெருமான் சிவபெருமான் யானை தோலையும் பொலித்தோலையும் அணிந்திருக்கிறார் அதனால அவர் தோலாடை அணிந்தவர் கிருத்திவாசர மகிழ்வோடு வேலை செய்கிறார் விளையாடுகிறார் அவருக்கு தன்னுடைய கடமையை பார்க்கணுமேங்கிற கவலை இல்லை சூரியனே பார்த்துக்கிறான் அப்படின்ற ஒரு நிம்மதி ஏற்பட்டு போச்சான் எப்படி விளையாடுறார் அப்படின்னா விரக திராச தேக ஓட விரகன பிரிவு இப்பவும் கூட விரக வேதனை விரக வேதனை கணவனும் மனைவியும் பிரிவதனாலே அவர்கள் இருவரும் அடையும் துன்பத்துக்கு விரக வேதனை அந்த விரக வேதனை என்ற பிரிவு துன்பத்துக்கு திராச அஞ்சி பயந்து தேக உடம்பிலே ஓட அருகே வைத்துக் கொண்டான் யார மனைவியை காந்தான் மனைவியை பிரிவதற்கு தன் உடலோடு வைத்துக் கொண்டு கைலாசத்திலே சிவபெருமான் ஆனந்தமாக விளையாடுகிறார் ஏன் அப்படின்னா கடைசி வரியில வருது பின்னல மூன்று உலகங்களையும் சூரியன் பார்த்துக் கொள்ளுவான் நிம்மதியினாலே அப்படிங்க அதாவது தெய்வீக தம்பதிகளுக்கு மனசு ஒன்றுபட்ட அன்பிருக்கம் கணவன் மனைவி உண்மையாக நேசிப்பதும் மனைவி கணவனை உண்மையாக நேசிப்பதும் தேவலோக தம்பதிகளிலே பார்க்கல பூமியில கூட சான்றோர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் மனைவி மட்டும் அடங்கி கற்புள்ளவளா கணவன் அதை பத்தி கவலையே எல்லாம் அவன் இஷ்டப்படி இருப்பான் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் பின்னால்தான் ஏற்பட்டு போச்சு ஒரு முந்நூறு நானூறு வருஷமா தான் அதிகமாயி போச்சு முன்ன அப்படி இல்லை அதனால இங்கே இவன் உள்ளத்தில் அவளும் அவள் உள்ளத்தில் இவனும் இடம்பெறும் வண்ணம் ஒரு அந்யோன்யமான தாம்பத்தியம் சிவபெருமான் பார்வதி மேல உள்ள பிரியத்தினாலே தன் சரீரத்திலேயே பாதி கொடுத்த அப்ப மனத்தில் இடம்பெற்றால் பத்தாது உடம்புலையும் இடம்பெறணும்னு ஒரு மகோன்னதமான இடம் கொடுத்த அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பேர் இந்த மனசுல இடம் பெறக்கூடிய மனபாவனை தான் இந்தியாவிலே தனித்துவம் பெற்றிருக்கிறது அதனாலதான் மேல் நாட்டுக்காரங்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை பார்க்கிறார்கள் இந்தியாவிலே சாலைகள் மேடுபள்ளமாக இருக்கின்றன அரசாங்கம் ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது நிர்வாகம் பல குறைகள் உள்ளதாக இருக்கிறது ஆனால் இந்தியர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் மேல் சாலைகள் அழகாக இருக்கின்றன அரசாங்கம் நிர்வாகம் ஒழுங்கா வெளிப்பார்வைக்கு குறைபாடுகள் ஒன்றும் தெரியல வீடுகளுக்குள்ளே கண்ணீர் மலை பெருக்கெடுத்து ஓடுகிறது இங்கே நீல் ஆம்ஸான் அவன் தான் முத முத சந்திரன்ல போய் கால் வச்சவன் சந்திரன்ல கால் வச்ச உடனே இங்கிருந்து பேசுறார் அமெரிக்க ஜனாதிபதி அவர் கூட நவ் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு நான் பூமியை விமானத்திலிருந்து தான் பார்த்திருக்கிறேன் நிலாவிலிருந்து பார்க்கிற போது பூமி எனக்கு அதிசயமாக ஒரு பெரும் கோலமாக தெரிகிறது அப்படி வேற என்ன உணர்கிறீர்கள் கடவுளின் படைப்பை நினைத்து ஆச்சரியப்படுகிறேன் வேற என்ன உணர்கிறீர்கள் அப்படின்னு நான் சொன்னா கோ மாட்டீங்களேன் என்னன்னு லட்சக்கணக்கான மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய பூமியிலே மனிதன் இடம் பிடித்து விட்டான் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்க முடியவில்லை இவங்க பக்கத்து வீட்டுக்கார இவன் சாக மாட்டானான்னு நினைக்கிறான் அவன் சாக மாட்டானு இவன் நினைக்கிறான் நம்ம நாட்டில் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு கேட்டானான் ஜனாதிபதி அப்ப உள்ளத்தில் இடம்பிடித்திருக்கிறது எப்போ நீங்கள் அன்பு செய்தால் மற்றவர்கள் உங்களை நேசிப்பார்கள் நீங்கள் அன்பு செய்யவில்லை என்றால் எப்படி திரும்ப கிடைக்கும் செவத்தில் பந்து எரிஞ்சா பந்துதான் திரும்ப வரும் என்ன எரியமோ அதானே வரும் இங்கே சிவன் பார்வதிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தன் சரீரத்திலே சரிபாதி அத தான் சொல்றார் தேக ஊட தேகோட காந்தக நீண்ட பேரா சிவபெருமானு கொடுக்கிறார் பிரிவு தன் தேகத்திலே பக்கத்திலே வைத்துக்கொண்ட அந்த கணவன் ஜாலியா இருக்கிறாராம் கைலாசத்துல சூரியன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும் அப்படின்னு அடுத்து விஷ்ணு என்ன பண்றார் அப்படின்னா சிராந்தி சேத்தே மகாஹ் அவதி ஜலதிஹி வினா சத்மனா பத்மநாபக பத்மநாபன் அப்படின்னா என்ன அப்படின்ன நாதியிலே பத்மத்தை வைத்திருக்கிறவன் பத்மநாபன் அது என்ன தாமரை என்றால் சிருஷ்டியினுடைய அனைத்து சக்தியையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு தெய்வீக தாமரை நம்ம உடம்புக்குள்ளேயே ஆறு தாமரை இருக்குறாங்க அது கண்ணுக்கு ஊரக்கண்ணுக்கு தெரியாத தாமரை அதனால நீங்க வந்து ஒரு படத்துல பெருமாள் படுத்திருக்கிற மாதிரியும் அவர் நாபிலிருந்து ஒரு தாமரை போற மாதிரியும் இருக்கிற உடனே அதை பார்த்து சிரிக்கப்படாது சேலத்துல ஒரு மாநாடு நடத்தினாங்க ஒரு ஊர்வலம் நடத்தினாங்க இந்து மதத்தை எதிர்த்து கேலி பண்ணி அந்த ஊர்வலத்திலே பத்மநாபங்கிற ஒரு படத்தை வரைஞ்சு பாருங்க ஐயா எங்கேயாவது கடவுளுடைய தொப்புல இருந்து தாமரை சேத்துல முளைக்கும் சகதியில முளைக்கும் குளத்தில் முளைக்கும் இந்த இந்துக்களுக்கு அறிவே கிடையாது கொஞ்சம் கூட ஒரு விவேகம் இல்லாத தாமரை எங்க முளைச்சிருக்குன்னு காட்டுறான் பாரு அப்படின்னு ஆனால் இந்து மதத்திலே ஒரு மிஸ்டிக் ஃபோர்ஸாக சித்தரித்திருக்கிறார்கள் ஆறு தாமரைகள் உடம்புல இருக்கு இதழ்கள் எண்ணிக்கையிலே வேறுபடுது கோவிலே தாமரைகளை பார்க்கிறோம் தாமரை என்பது அனைத்து சிருஷ்டி சக்தியையும் தனக்குள் ஒடுக்கியதுல பாருங்க ஒரு செய்தி என்ன செய்தா ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாடு இஸ்லாமத்தை போதித்த முகமது நபியை வந்து ஒரு கார்டூனா வரைஞ்சு கேலி பண்ணியிருந்ததான் அதை பார்த்துட்டு சவுதி அரேபியா என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த நாட்டுக்கு இவர்கள் அனுப்பியிருந்த தூதரை திரும்ப வர சொல்லி அந்த நாட்டோடு தங்களுக்கு இருந்த உறவுகளை எல்லாம் முறித்து அந்த நாட்டு கொடி சென்னு துணி அதுல ஒரு சிலுவை மாதிரி வரைஞ்சிருக்கோமோ அதை தரையில போட்டு எல்லா மக்களையும் மிதிக்க சொன்னார்களா இந்த நாடு நம்ம நபிகளை கேலி பண்ணுது அந்த நாட்டுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அந்த நாட்டை நம்ம அவமானப்படுத்துவோம் என்று பண்ணியிருக்கிறார் இன்னொரு நாடு பண்ணிருக்கு அப்படி பண்ணிருக்கிறான் இங்க நம்ம நாட்டுல நம்ம ஆளு நம்ம இந்துவே நம்ம சாமியை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி படம் வரைஞ்சு ஊர்வலம் போறான் அவனை ஏண்டா பண்றேன் கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு துணிச்சல் இல்லை அதை பயந்து வீட்டுக்குள்ள கதவை சாதிட்டு உட்காந்து அதுக்கு யாரும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு வரைக்கும் சேலம் ஊர்வலத்தை எதிர்த்து யாருமே வழக்கு தொடுக்கவில்லை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனால பத்மநாபன் என்றால் அதுக்கு என்ன தத்துவம் உலகத்தினுடைய சகல சக்திகளும் சகல சிருஷ்டி சக்திகளும் ஒடுங்கி இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக தாமரை அதாவது எல்லா சிருஷ்டிகளும் பகவத் நாபிகிலிருந்து புறப்படுகிறது என்பதை காட்டுறதுக்காக அப்படி பண்ணினான் பத்மநாபக அவன் என்ன பண்ணினான் பெருமாள் அப்படின்ன வினா சத்மனா சத்ம அப்படின்ன போலிவேஷம் அர்த்தம் வினான இல்லாமல் அர்த்தம் போலிவேஷம் இல்லாமல் போலிவேஷம் இல்லாமல் என்ன பண்றான் சிராந்தி சேத்தே சாந்தின விசிராந்தின்னு சொல்றம்ல ஓய்வெடுக்கிறது களைப்பு நீங்குவதற்காக ஓய்வெடுக்கிறதுக்கு சிராந்தி சேத்தேனா படுத்திருக்கிறார் எங்க படுத்திருக்கிறார் மகாஹௌ அஹி அப்படின்னா பாம்பு ஆதிசேஷன் ஆதிசேஷன் மேலே அவதி ஜலதி அவதினா மகா பெரும் பெருங்கடல் எந்த கடல் பார்க்கடல் பார்க்கடலே களைப்பு நீங்க ஆதிசேஷன் மேலே வினா சத்மனா போலிவேஷம் இல்லாமல் அர்த்தம் என்னன்னா சும்மா ஓய்வு எடுக்கிற மாதிரி நடிக்கலை நிஜமாகவே ரசித்து எடுக்கிறான் சூரியன் பார்த்துக்குவான் காத்தல் தொழிலை சூரியன் பார்த்துக்குமான்னு சொல்லி நிஜமாகவே அவன் ஓய்வு எடுக்கிறான் உங்கள் இருக்கிற புஸ்தகத்தில் தப்பாக வந்து சத்மனாங்கிறதுக்கு கவலை இல்லாமல்னு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க ஆனால் கோபிநாத் சூரியன் அந்த மாதிரி அர்த்தம் போடலை நிஜமாகவே போலிவேஷம் இல்லாமல் என்று அவர் அர்த்தம் பண்ணியிருக்கார் அதான் ஏன்ஷியன்ட்டு வியாக்கியானம் இங்க இந்த ஜலதி ஜலதி அப்படின்னு சொன்னா சமுதிரம் அவதி ஜலதினா பெருங்கடல் மாபெரும் கடல் கடல்ல வந்து நீல அகலம் பார்க்க முடியாது ஆழம் பார்க்க முடியாது இத்தனாவது மயில் என்ன இருக்குதுன்னு ஒன்னும் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அகன்ற கடல் ஆனா அது கூட இப்ப காலம் மாறி போச்சா இன்னைக்கு கடல்ல வந்து ஒரு ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கடல்ல இருக்கிற ஒவ்வொரு சதுர மயில்லையும் பிளாஸ்டிக் கழிவுப் பொருள்கள் மிதக்கின்றன நம்ம வீட்டில் இருக்கிற குப்பையை போகிறோம் அண்ணன் ஒரு குப்பை தட்டி கொடுத்தாங்கன்னு கடலில் கொண்டு கொட்டிடுறோம் கடலை சாப்பிட்றோம் கடலை சாப்பிட்றோம் கடலுடைய உப்பு தண்ணி கூட அரிக்க முடியாதபடி ஒவ்வொரு சதுர மைலுக்கும் கடல் பரப்பளவில் நாற்பத்தையாயிரம் பிளாஸ்டிக் கழிவு பொருள்கள் மிதக்குன்றன பிளாஸ்டிக் கேரி பேக்கோ அல்லது பிளாஸ்டிக் டம்ளரோ அல்லது பிளாஸ்டிக் தட்டோ மிதக்குதான் அதை மீன்கள் தின்று தின்று செத்து மடிக்கின்றன அப்படின்னு இப்போ சமீபத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்கு இந்த பார்க்கடல் நீள அகலமின்றி காரிய வைகுண்டத்திலே காணப்படுகிறது அந்த பார்க்கடல அமைதியாக சும்மா வெறுமனை யோகனை தெரிய கூட கிடையாது நிஜமாவே தூங்குறான் இதனால் வரைக்கும் அரிதுயில் கொண்டவன் இப்போ உண்மை துயில் கொள்கிறான் அந்த அளவுக்கு சூரியன் மேல அவனுக்கு நம்பிக்கை உண்டாய்ப்போச்சுங்கிறேன் சிராந்தி சேத்தே மகாஹ் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் அஹி என்ற சொல்லுக்கு பாம்பு என்று பொருள் அதனாலதான் திருவகிந்தபுரம் இடம் புராணம் நிகழ்ந்த இடம் அது திவிக்சேத்திரம் அதனால அவன் பெயரான அகிந்திரபுரம் திரு அகிந்திரபுரம் என்று பெயர் வந்தது அதுதான் வந்து நம்ம திருவந்திபுரம் தெரியாம இங்க மகாஹோ பெருநாகமாகிய ஆதிசேஷன் மீது அவதி ஜலதி இந்த அகௌ அப்படிங்குற சொல்லும் அவதி அப்படிங்கிற சொல்லும் சேரும்போது மகாகாவதி அப்படின்னு வரும் அதை பிரிக்கிற போது மகா அஹ் அவதி ஜலதி அப்படின்னு வரும் அங்க சந்தி அப்படி சேர்ந்துருக்கு மகாஹாவ் அவதி ஜலதி அப்போ அதிசேஷன் மீது பெருங்கடலிலே அவன் நிம்மதியாக உறங்குகிறான் சிவபெருமான் அங்கே ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான் பார்வதியோட பெருமாள் இது வரைக்கும் கண்ணு மூடிக்கிட்டு போரி தூக்கம் தூங்கிட்டு இருந்தவர் இப்ப நிஜமாவே தூங்க ஆரம்பிச்சுட்டாரா பிரம்மா என்ன செய்றாருன்னு பார்ப்போம் பிரம்மா என்ன செய்யறா யோகோத்தியோகைக்கு தானோ கமயதி சகலம் வாசரம் பூ ஸ்வயம்பூ அப்படின்னா பிரம்மா பூனா உருவாகிறது ஸ்வயம்பூன்னா தானே உருவாகிறது பிரம்மா வந்து கர்ப்பவாசம் பண்ணாதவர் தானே உற்பத்தியானவர் அவர் பிறப்பில்லாதவர் அதனாலதான் அவருக்கு அஜன்னு பேரு ஜல்லாதன் தாயகப்பன் இல்லாம பெருமாளுடைய மனச சிருஷ்டியாக பிறந்தவன் அதான் ஸ்வயம்பூ தானே உருவானவன் அந்த பிரம்மா அந்த பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னு சொன்ன சாதாரணமா படைப்பு தொழில் செய்ய வேண்டியவர் தானே அவரு இது இது இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி குறிப்பாக வந்து கட்டடங்கள் எப்படி நிர்மாணிக்கப்பட வேண்டும் என்ற படைப்பு விஸ்வகர்மா பார்க்குறானே அதுக்கு பிரம்மா தான் குரு பிரம்மா தான் சொல்லி கொடுக்குறார் கட்டடங்கள் இப்படி கட்டப்பட வேண்டும் கோயில்கள் இப்படி கட்டப்பட வேண்டும்ன்னு சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்னென்னா இந்த வாஸ்து வேதிக்க லிட்ரேச்சர் அதாவது வீடுகள் எப்படி கட்டுறது கோவில்கள் எப்படி கட்டுறதுங்கிறத வேதங்கள் எப்படி சொல்லுதுங்கிறத கத்துக்கிறதுக்காக அமெரிக்காவிலிருந்து ஒரு கூட்டம் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது நம்ம கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா ஒரு உயரமான வள்ளுவர் சிலை பார்க்கலாம் அறுபது அடி உயர திருவள்ளுவர் சிலை அந்த திருவள்ளுவர் சிலையை நிர்மாணித்த கணபதி ஸ்தபதி என்பவர் ஒரு முப்பது நாள் அவங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் வாஸ்து வாசுபடி எப்படி வைக்கணும் ஜன்னல் எப்படி வைக்கணும் வீடு எப்படி கட்டணும் கோயில் எப்படி கட்டணும் நம்மளாம் இங்கிருந்து விழுந்தடிச்சு கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்கு அங்கே போறான் அவங்கெல்லாம் அங்கிருந்து படைய ஆணும் பண்ணுமா கிளம்பி வாஸ்து படிக்கிறதுக்கு இங்கே வந்து அப்படி வாஸ்து படிக்க வந்தவங்க எல்லாம் இருபத்தஞ்சு வயசு வாலிபனும் உண்டு அறுபது வயசு கிழவியும் உண்டு எண்பது வயசு கிழவனும் உண்டு ஒரு பெருங்கூட்டமே கிளம்பி வந்திருக்கு அவங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் வச்சு ஒரு பாடம் நடத்தியிருக்கிறார் வாசுன்னா என்ன வாசு யாரு எப்போ வீடு கட்டலாம் எப்ப வீடு கட்டக்கூடாது என்ன மாதிரி வீடு கட்டினா என்ன பலன் உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க வந்து வீடியோ டைப் எடுத்து கொண்டு போயிருக்கிறாங்க இந்த பிரம்மா தான் இதான் இந்த நிர்மாண சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர்தான் அவர் தான் வந்து படைப்பு தொழிலுக்கு ஏற்பட்டவர் கோவில் கட்டுறது வீடு கட்டுறது நகரம் அமைக்கிறது இப்படி சிட்டி பிளானிங்னு எப்படி அப்படிங்கிற விதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர் அவர் வந்து படைப்பு தொழில விட்டுட்டாரா விட்டுட்டு என்ன பண்றார் யோக உத்தியோக ஏகதானோங்கிற மூணு வார்த்தை சேர்ந்து என்ன ஆகுது யோகோத்தியோக தானோ யோகத்திலே மனதை அடக்கி யோகம் செய்யக்கூடிய யோக முயற்சியிலே ஏகதான ஏக சிந்தையாய் ஒரு ஒருமுக ஒருமுகப்படுத்தப்பட்ட அறிவோடு அவர் மெடிடேஷன்ல உட்காந்துட்டார சொல்றார் படைக்கிற தொழில இனிமேல் பாத்துக்குவான் நமக்கு எதுக்கிட்ட அந்த வேலைன்னு சொல்லி அவர் படைப்பு தொழில புட்டு பாட்டுக்கு மெடிடேஷன்ல உகாந்துட்டாரு இதுல சிவன் ஜாலியாக வேலை ஆரம்பிச்சிட்டார விஷ்ணு வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார பிரம்மா மட்டும் யோகத்துல உகாந்துட்டாரு ஏன்னா அப்படின்னு பிரம்ம பதவிங்கிறது எப்படி யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த உலகியல் இராஜசமான சுகங்களிலே நாட்டம் அதிகம் இல்லாத பக்குவப்பட்டவங்க தான் பிரம்மா பதவிக்கு ஆசைப்படுவாங்க அதனால தான் ஆஞ்சநேயருக்கு ராமர் வந்து அடுத்த பிரம்மா நீதாண்டான்னு சொன்னார் இப்போ ஆஞ்சநேயருக்கு அடுத்த இந்திரன் நீதாண்டான்னு சொன்னால் அவருக்கு தண்டனை மாதிரி இருக்கும் இந்திரனுக்கு ஏகப்பட்ட மனைவிகள் அவர் இந்திரனுக்கு வந்து பெண் விஷயத்தில் ரொம்ப ஆசை உண்டு ஆனால் அனுமானுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்தா அவருக்கு இஷ்டமான பதவியை கொடுக்கணும் ஆஞ்சநேயருக்கு பிரியமான ஒரு பதவி அது பெரிய பதவியா இருக்கணும்னா அது பிரம்ம பட்டம் தான் இந்த பிரம்மா இருக்கிறாரே அவருக்கு நான்கு வேதங்கள் அடங்கி இருக்கின்றன நாலு திசைகளிலும் அவர் யோக தியானத்தினாலே இறைவனை ஆராதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் முகன் சரஸ்வதிக்கு வேதம் சொன்னது பிரம்மா பிரம்மாவுக்கு சொன்னது அயக்ரீவர் அப்படின்னு வருது இப்போ இந்த பிரம்மா என்ன பண்றார் சும்மா இருக்கிற போது தாமரை மீது அமர்ந்து ஓம் நமோ நாராய நாய இப்படி சொல்லிடுறார் ஆண்டுகள் தியானம் பண்ற அந்த மகிமையினாலே பெருமாள் கொடுத்த ஒரு வரத்தினாலே அவர் சிருஷ்டிகள் செய்கிறார் அது மட்டும் இல்லை அவர் வரம் கொடுத்தா பழிக்கும் இரணியனை பார்த்து என்ன சொல்றார் நீ கேட்டபடி உனக்கு சாவு வரும் ராவணனை பார்த்து என்ன சொல்றார் தேவர் தேவர் பதினெட்டு ஜாதிகளும் யாரும் ஒன்று கொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் அது நடக்குது அவர் சொல்கிற வாக்கு அப்படியே அக்ஷரம் பெறாமல் நடக்குதுன்னா அந்த யோக மகிமையில்தான் அவருக்கு யோகம் பண்ணுறதுன்னா இஷ்டம் மெடிடேஷன் பண்ணுறதுனா ஒரு சந்தோஷம் அதில் கூட ஒரு டேஸ்ட் உண்டு நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியல எனக்கு பல பேர் தெரியும் அந்த மாதிரி எனக்கு ஒரு சித்த வைத்தியர் தெரியும் பிள்ளைன்னு அவர் பெங்களூர் இருக்க அவர் அப்படி கண்ணு முடிவு உட்காந்துட்டார்னா மூன்றரை மணி நேரத்துக்கு யாரையும் தோலை பிடிச்சி உழுக்குனா கூட கண்ணு திறக்க மாட்டார் சாப்பிட மாட்டார் தண்ணி குடிக்க மாட்டார் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படியே தியானத்தில் உட்காந்துருப்பார் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் உக்காருவேன் எதுக்கு இப்படி உக்காருறீங்க அப்படின்னு கேட்டால் நான் கொடுக்குற மருந்தெல்லாம் பலிக்கணும்ல அதுக்கு தான் அப்படின்பார் வீரபாண்டிய கட்ட இவங்க தாத்தா தான் வந்து ஆஸ்தான வைத்தியராக இருந்தாராம் அந்த பரம்பரை நாங்கள் கட்ட பொம்மனுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் டக்கு டக்குன்னு பலித்த காரணமே இந்த தியானத்தில் தான் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு ஏதாவது ஓய்வு நேரம் கிடைச்சிருச்சுன்னா ஒரே ஜாலி சந்தோஷமாக வேகமாக கதவை தாப்பு போடுவேன் எதுக்குறா போய் மெடிடேஷன் பண்ணுறது அவருக்கு அதை இஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் பிரம்மாவுக்கு ஓய்வு கிடைச்சமா இந்தியர்களுக்கே அது அதிகம் உண்டு அதனாலதான் இந்தியர்கள் இன்னைக்கும் உலகத்துல தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு தடவை சர்சி வி ராமன் சர்சி ராமன் தெரியுமில்லையா உங்களுக்கு அவர்தான் வந்து இந்த சமுதிரத்தினுடைய நீள நிறம் ஏன் நீளமாக இருக்கிறது என்று கண்டுபிடிச்சார் அதுக்கு ராமன் எஃபெக்ட்னு பேரு அந்த ராமன் ராமன் எஃபெக்ட் அவர் வச்சிட்டாங்க அது அகில உலக புகழ் பெற்ற கண்டுபிடிப்பு இந்த சரசிவி ராமன் ஐரோப்பாவுக்கு போயிருந்தார் ஒரு தடவை அவருக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க அந்த பார்ட்டியில அவருக்கு நீல நிற மது கொடுத்தாங்க நான் சாப்பிடுங்க ஒயின் அப்படின்னு அவர் சொன்னார் நான் ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவன் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நோனும் நீங்க வந்து ப்ளூ கலரை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கிறீங்க சமுத்திரத்துல இது ப்ளூவா தான் இருக்குது சாப்படுங்க அப்படின்னு சொன்னாரா நீங்க மது மேல ராமன் எஃபெக்ட் என்னன்னு பாருங்க ராமன் மேல மது எஃபெக்ட் எனக்கு அது வேணாம் அவர் கடைசி வரைக்கும் குடிக்கல போறாங்களா இல்ல யாரும் தூக்க மாட்டே போறாங்களா இங்க இருந்து போறது எத்தனை குடிக்குதாங்க கூத்தாடுது அதெல்லாம் செய்து காதல் எவ்வளவு தானே செய்து தன் மனசுக்கு தான் ஒரு நீதிபதியா இருந்து மன அடக்கத்தோடு வாழணும் மற்றவங்க பாக்காட்டிய ஆண்டுவன் பார்த்துட்டு இருக்காங்கல்ல நான் கலிபோனியா போனாலும் அண்டார்டிகா போனாலும் அடக்கம் அவருக்கு இருந்தது பிராமணன் பேர் எப்படி வந்தது பிரம்ம குலம் பிரம்மாவனுடைய வம்சம் தான் பிராமியன் ஏற்பட்டதே எங்களுக்கு பிராமணன் பிடிக்கல ஏன்னா பிரம்மாவை பிடிக்கலன்னு அர்த்தம் பிரம்மா தான் வந்து சகல வேதங்களையும் கற்று முத முதன் இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் இப்போ அவர் என்ன பண்றார் யோக உத்தியோக ஏகதா ஏகதானோ கமயதி சகலம் வாசரம் ஸ்வம் கமயத்தினா கழிக்கிறார் செலுத்துகிறார் ஒரு நாளை கழிப்பது எப்படின்னா ஸ்வம்னா தன்னுடைய வாசரம்னா தினம் நாள் தன்னுடைய நாள்கள் சகலம் எல்லாவற்றையும் அவர் தியானத்திலேயே கழிக்கிறார் மெடிடேஷன்ல கழிக்கிறார் ட்வெண்ட்டி ஃபோர் அவர்ஸுக்கும் அவர் மெடிடேட் பண்றதே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குது அப்படிங்கிற அப்போ இந்த மெடிடேஷன்ல என்ன கிடைக்கிது உங்களுக்கு இப்ப நானும் லிப்டிங் பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் முறுக்கிறது அது மாதிரி இந்த மெடிடேஷன்ல உங்களுக்கு அறிவு வளர்கிறது ஞானம் வளர்கிறது சராசரி வாழ்க்கையில கூட ஒரு இந்தியன் வந்து இன்டெலக்சுவல் லைஃப் வாழ்றான் அவனால அதிகமா விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது அவனுக்கு வாழ்க்கை சவால் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ற அகில உலக ரீதியில நல்ல மார்க்கெட் என்ஜாய் பண்ணக்கூடிய படங்கள் எதுடா அப்படின்னு சொன்ன ஒன்னு இங்கிலீஷு இந்தி ஹிந்தின்னு சொல்றான் ஹிந்தி படமும் அடுத்த அடுத்தபடியா தமிழ் படமும் அகில உலக மார்க்கெட் என்ஜாய் பண்ணுது காரணம் என்னன்னா அந்த படங்களில் டெப்த் இருக்குது அதாவது சமுதாய வாழ்வை பற்றி நன்கு உற்று நோக்கி பார்த்திருக்கிறார்கள் ஆங்கில எழுத்தாளர்களிலே சேக்ஸ்பியருக்கு ஏன் வந்து அதிகமான பவர் கிடைச்சது புகழ் கிடைச்சதுன்னா சமுதாய வாழ்வை அதிகமாக ஒற்று நோக்கி அவர் எழுதிய நாடகங்கள் ரியாலிசத்தை ஒத்து இருந்ததுனாலே அதுபோல இந்திய படங்கள்ல மனித வாழ்வின் ரகசிய முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சராசரி இந்தியன் ரொம்ப மோசமான இந்தியன் கூட மற்ற நாட்டு மனிதனை விட பல வகையில உயர்ந்தவனாயிருக்கிறான் மன அடக்கத்திலே தியானத்திலே வாழ்க்கை முறையிலே பிரார்த்தனைகளே அதான் பிரம்மா அவளை தொடங்கி பிரம்மா கொடுத்த செல்வம் நமக்கு அந்த வாரிசாக இப்படி வந்திருக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரிஷி கோத்திரம் இருக்குது தெரியுமா உங்களில் பல பேருக்கு தெரியாது சில பேர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க பிராமணங்களுக்கு மட்டும்தான் ரிஷி கோத்திரம் இருக்குன்னு எல்லா வருணத்தவருக்கும் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா கடைசியில் ஒரு ரிஷியில் போய் முடியும் அந்த கோத்திரத்தில் வந்தவங்க அப்படின்னு இப்போ அந்த விஸ்வகர்மா இனத்தை சேர்ந்தவங்கன்னா விஸ்வகர்மா தான் எங்களுக்கு சீஃப்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி எல்லா இனத்தவருக்கும் உண்டு அவங்க எல்லாம் கடைசியில் போய் எங்க மெர்ஜாகிறாங்க தெரியுமா பிரம்மாவில் போய் மெர்ஜாகிறாங்க பிரமாவுடைய மானச புத்திரர்கள் தான் அந்த ரிஷிகள் ஒவ்வொரு ரிஷி வம்சத்தில் வந்தவங்க தான் நாமெல்லாம் இன்னைக்கு நாம் அதை மறந்துட்டோம் நம்ம தாத்தாக்கெல்லாம் மறந்தே போயிட்டோம் மறந்தாலும் பரவாயில்ல நம்ம தாத்தா குரங்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாம குரங்குலேருந்து பிறந்தோம் அப்படின்னு சொல்லி அட்ரஸ்ஸே மாற்றிட்டோம் இப்போ அப்போ அவங்களாம் எவ்வளோ வருத்தப்படுவாங்க அதனால அன்றாவிடம் காலையில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம கோத்திர தந்தை அவரை அந்த ரிஷி வழிபாடு பண்ணணும் சகல மகிழ்ச்சிகளுக்கும் வணக்கம் சகல ஆச்சாரியர்களுக்கும் வணக்கம் என்று ஒரே ஒரு வினாடி நீங்க சொல்லி வந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அப்படியே பயங்கரமா மாறிப்போம் சும்மா பத்து நாள்ல இருபது நாள் முன்னேற்றத்தை பாக்கலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்த ஆசீர்வாதம் போது உங்க லைஃபே வித்தியாசமா போயிடு யாரும் சொன்னா செய்ய மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல இப்போ யோகோத்தியோகதானோ கமயதி சகலம் வாசரம் இது பிரம்மாவை சொல்லியாச்சு இப்போ பிரம்மாவும் சிவனும் விஷ்ணுவும் இப்படி எல்லாம் செயல்படுறாங்க ஏன் அப்படின்னா அதுக்கான விடைய கடைசி வரியில சொல்றார் என்ன சொல்றார் பூரி திரைலோக்கிய சிந்தாபிருதி பூரி திரைலோக்கிய சிந்தாபிருத்தி திரைலோக்கியம் என்றால் மூன்று உலகம் இந்த மூன்று உலகத்தை பற்றி அவர் சிந்தாபிருத்தி அக்கறை கொள்ளுகிறார் கவலை கொள்ளுகிறார் சிந்தாபிருத்தினா கவலை கொள்ளுகிறார் என்ன கவலை கொடுக்குறார் யாரு சூரியன் அடுத்த வரியில வருத்தது சூரியன் சும்மா ஒளி வீசிக்கிட்டு இல்லை அவன் வந்து எல்லார் மேலையும் ரொம்ப அக்கறையா இருக்கிறான் சமண முனிவர்கள் நடந்து போறபோது ஒரு எறும்பை கூட நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்னு மயில் தொகையினால கூட்டிக்கிட்டே நடந்து போறாங்க இல்லையா அது மாதிரி இந்த சூரியன் என்ன பண்றான்னா பெரிய ஜெயண்ட் ராட்சசன்ல இருந்து சின்ன எறும்பு வரை என்னால் நன்மைதான் அடைய வேண்டும் யாரும் தீமை அடையக்கூடாதுங்கிறதுல அக்கறையா இருக்கிறார் அதான் திரைலோக்கிய சிந்தா பருத்தி பூமி ஏண்டா சுத்துதுன்னு சொல்லி இப்போ வந்து விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறான் பூமி சுத்தாமல் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த சூரியனுடைய ஆக்கர்ஷண சக்தினால் சரனு இழுக்கப்பட்டு சூரிய மண்டலத்தில் போய் விழுமாது அப்படி விழுகிறதுக்கு ஏறக்குறைய மூணு மாதம் மூன்றரை மாதம் எடுத்துக்கும் ஆனால் விழுந்து பொடிப்படியாகி சாம்பல் ஆகிடும் அதனால அந்த சூரியன் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு ஒரே இடத்துல இருந்தால் அந்த ஆக்கர்ஷண சக்தி அதிலேயே கான்சன்ட்ரேஷன் ஆகிடும் அதை அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ ஹேர் டிரையரை குளிச்சுட்டு தலையில் அடிக்கிற போது ஒரே இடத்துல காமிச்சுட்டு இருக்காதிங்க காமிச்சிங்கன்னா அப்புறம் காமிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும் அந்த முடியெல்லாம் சுத்தமாக கிளீன் அவுட் ஆகிடும் அதனால மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி காய் காட்டுங்க அப்படின்னா ஏன்னா நீங்க ஹேர் ட்ரையர் காட்டுற போது உங்கள் தலையில் இருக்கிற ஈரமானது கொதிப்படைந்து வெந்நீர் விடுகிறது அந்த வெந்நீர் என்ன பண்ணுது மயிர் எல்லாம் கீழே முறிச்சு தள்ளிடுது அப்படியெல்லாம் இங்க கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் வேற இடம் காட்டிட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து மாத்தி மாத்தி சூடு அதிகம் ஏற்படாதபடி அதே மாதிரி என்ன பண்றான் தன்னுடைய ஆக்கர்ஷ்டி முழுக்க பூமி மேல ஒரே இடத்துல பட்டா பூமி தன்னை நோக்கி வந்துடும் சுற்றி கொண்டு இருக்கிறான் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல சுத்துது அப்படி அவன் அக்கறை எடுத்து செய்கிறான் அப்படிங்கிறான் பூரி பூரினா நீங்க சாப்பிடற பூரி இல்லை அது வந்து ஃபர்ஸ்ட் பானான் பூரி இல்லை பூரி திருப்பது பூரி இது பூரி நாலாவது பானா நாலாவது பானா என்ன அப்படின்னா பூரி என்றால் நிறைய அப்படின்னு அர்த்தம் ஒரு தடவை இந்த பேரு கலைமகள் ஆசிரியர் ஜெகநாத இருக்கிறார் இல்லையா ஜெகநாதன் பேரு அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம் அப்ப அவருக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படிங்கறதுக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பூரி செய்யலாமா பூரி பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவரு சொன்னாரு ஜெகநாதனுக்கு பிடிக்காத பூரியா சும்மா செய்ய அப்படின்னா அர்த்தம் என்னன்னா பூரி ஜெகநாதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா பூரியில பெருமாள் இருக்கிறாரு பூரியையும் ஜெகநாதனே ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாருன்னு கேள்வி அது ஃபர்ஸ்ட் பானா பூரினா புரித்திருப்பது பெருசா அவர்கிட்ட உப்பி வருது இல்லையா அதான் பூரின்னு சொல்லி தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவீங்களா நல்லா உப்பி இருக்குன்னு பெருசா எவ்வளவு குப்பி இருக்கோ அவ்வளோ காசு ஜாஸ்தி அது இங்க வந்து நாலாவது பா பூரி நிறைய நிறைய அக்கறை எடுக்கிறான்னு அர்த்தம் என்னன்னா இது ரொம்ப ஆபத்தான தொழில் சூரியன் வந்து உஷ்ணக்கதிர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறான் அந்த உஷ்ணக்கதிர்கள் வந்து ரொம்ப ஆபத்தானவை எலக்ட்ரிசிட்டி மாதிரி அது தேவைக்கு மேலே போயிடக்கூடாது கொஞ்சம் தேவைக்கு மேலே போயிட்டா எல்லா உயிர்களும் கருகி சேர்த்து போகும் வட இந்தியாவில் சாந்தாதேவின்னு சொல்லி ஒரு எண்பத்தோரு வயசு கழிவுங்க அந்த அம்மாவுக்கு உடம்புல கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாகி போச்சு அந்த உஷ்ணத்தில் வயிற்று தாங்க முடியாத வயிற்று வலி மருந்து சாப்பிட்டாங்க ஒன்றும் நிற்கலை நாட்டு மருந்து கேட்கலை சித்த மருந்து ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி அல்லோபதி ஒன்றும் கேட்கலை அப்போ இமயமலையிலிருந்து ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஆள் வந்தாரான் அவர் பத்து வருஷத்துக்கு ஒருக்க வருவாரான் டவுனுக்கு வந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு உனக்கு தத்துவம் அதிகமாக வேலை செய்யுதுமா இது மருந்து சாப்பிட்டா இந்த வலி குணமாகாது தண்ணீரை குளிர வைச்சா பனியாக மாறிடுது இல்லையா எமயம் அந்த மாதிரி ஐஸ் கட்டி சாப்பிடு குளிர்காலமாக இருந்தால் ரெண்டு மூணு கிலோ சாப்பிடு வெயில் காலமாக இருந்தால் பத்து கிலோ சாப்பிடு உனக்கு வயிற்று வலி சரியாக போயிடுன்னு சொன்னார் இந்த வலி பொறுக்காமல் என்ன பண்ணிருக்குது அது குளிர்காலமா ஒரு ஒரு கிலோ ஐஸ் சாப்பிட்ருக்கும் நறுமுறை நறுமுறை நறு கடிச்சு உடனே வயிற்று வலி குறைஞ்சிருச்சு மூணு கிலோ சாப்பிட்ட உடனே சுத்தமாக வயிற்று வலி இல்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அந்த குளிர்காலத்தில் மூணு கிலோவும் கோடை காலத்துல பத்து கிலோவும் ஐசையே உணவாக சாப்பிடா நியூஸ் வந்துருக்கு போட்டோவோட ஐசெல்லாம் சாப்பிட்டு வயிறு ரொம்ப பிறகு மேற்கொண்டு இடம் இருந்தா இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதை சாப்பிடுவேன் காரணம் என்னடானா அவ்வளவு மூலாதார அக்னி அதிகமாகி விட்டது கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாயிட்டா என்ன ஆகுது அப்போ உஷ்ணமானது ஒரு அளவுக்கு மேல போகக்கூடாது அதான் சூரியன் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறான் பூரி மிகவும் திரைலோக்கிய சிந்தா பிரதி மூன்று உலகங்களை பற்றிய சிந்தை கவலை பிரிதி பிரித்தன தாங்குதல் கவலை கொள்கிறான் புத்தியில புவன விபவ் புவன எல்லா உலகங்களுக்கும் தலைவனாய் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அங்க புவன சகல லோகாதிபத்தியம்னு பேர் அதாவது ஈஸ்வரத்துவம் எல்லா உலகங்களுக்கும் தலைவனாக இவன் இருந்து அப்படி செய்யற நிலைமை எத்தனை என்றால் அப்படி செய்யும் போது அப்படின்ற பாஸ்வான் பாஸ்வான்னா சூரியன் முன்பே வந்த பேர் தான் பாளி ஸ்வான் ஒளி தருகிறவன் ஒளி உடையவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்த சமீபத்தில் ரதசப்தமியை பத்தி ஒருத்தர் வந்து கேட்டார் ரத்த என்னன்னு சொல்ல போனீங்களேன்னு முன்பு பழைய சொற்பொழிவுகளிலும் நான் சொல்லியிருக்கிறேன் மறந்துட்டீங்க போல் இருக்கு இந்த ரதசப்தமி என்னன்னு சொல்றேன் தை அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமிக்கு ரதசப்தமின்னு பேரு அதுக்கு ஏன் ரதசப்தமின்னு பேரு அப்படின்னு சொன்ன அன்னைக்கு தான் வந்து சூரியனுடைய தேர் வடக்கு நோக்கி திரும்புகிறது அன்னைக்கு வரைக்கும் தட்சணாயனமாக தெற்கு திசையிலே போய் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தவன் அன்னைக்கு தான் வடக்கு நோக்கி திரும்புகிறான் அதாவது ரதம் திரும்பக்கூடிய சப்தமி ரதசப்தமி எந்த ரதம் சூரியனுடைய ரதம் மகர சங்கராந்தி அன்று அந்த ராசியிலே அவன் பிரவேசிக்கிறான் ஆனால் திரும்புறது வந்து சப்தமி தைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சப்தமி அன்னைக்கு திரும்புகிறான் அந்த திரும்புகிற அன்னைக்கு சூரியனுடைய பவர் அதிகமாக தான் ஒரு கிரணம் எ சீக்கி ஆயிரம் கிரணம் அப்படிங்கிறாங்க மற்ற நாள்ல ஆயிரம் கிரணத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒளியோ பலனோ அன்றைய நாள் ஒரு கிருணத்திலேயே கிடைக்கிறது அதனால ரதசப்தமி அன்னைக்கு எல்லாரும் வந்து அதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது சம்பந்தமாக பீஷ்மருடைய கதை ஒன்று இருக்கு என்னன்னா பீஷ்மர் வந்து ஏகாதசி என்று அதாவது ரதசப்தமி கழிஞ்ச மூணாவது நாள் ஏகாதசி அன்னைக்கு உயிர் நீத்தார் அதாவது முழுக்க உத்தராயணத்துக்கு சூரியன் வந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சவனே உயிர் நீத்தார் அது அவர் உயிர் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படி அவர் இறந்த உடனே தருமன் அழுதான் பாருங்க பஞ்ச பாண்டவர்களில் யாருக்குமே அழக வரல தருமனுக்கு மட்டும் அழுக வந்தது என்னன்னு அழுக வந்ததுன்னா மற்றவங்களாம் தாத்தா செத்து போயிட்டாருன்னு எழுதாங்கன்னா இவன் எதுக்கு அழுதான வியாசரை கூப்பிட்டு தாத்தா இந்த மாதிரி வந்து பீஷ்மாச்சாரியார் மாதிரி ஒரு ஞானியை பார்க்க முடியாது இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் பிள்ளைக்குட்டி இல்லை குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போச்சு இவர் இறந்து போயிட்டா இவருக்கு யார் பித்திருக்கடன் செய்வா இவருக்கு சிராத்தம் யார் செய்வா இவருக்கு வாரிசை இல்லையே அப்படின்னு அழுதான அதுக்கு வியாசர் சொன்னாரான் அடைய பைத்தியக்காரா சராசரி மனிதனுக்கு தாண்டா பித்திருலோகத்துக்கு போகக்கூடிய தலை நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கும் துறவிகளுக்கும் பித்திருலோகம் கிடைக்காது அதைவிட மேற்பட்ட லோகங்களுக்கு போயிடுவாங்க அவங்களுக்கு யாருமே சிராதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருமே நீர்க்கடன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க தாங்களே தங்கள் ஆத்மாவை நருகதிப்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்பவும் கூட இவருக்கு மனசு ஏன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்துல இறந்து போன முன்னவர்களுக்கு முன்னோர்களுக்கு சிராதம் பண்ணி பண்ணி பண்ணி பழகி போனவங்க சிராதம் பண்ணாம அவங்களால இருக்க முடியாது நன்றி கடன் தான் வேற ஒண்ணு அப்பா அவர் சொன்னாரா சரிப்பா கவலைப்படாத இந்த ரதசப்தமி அன்னைக்கு எல்லா மக்களும் பீஷ்மரை நினைச்சு நீர்க்கடன் செய்ய வேண்டும் என்று நான் புதுசா ஒரு விதி விதிக்கிறேன் ஏன்னா இப்ப நம்ம கடைபிடிக்கிற விதிகளை எல்லாம் ரிஷிகள் ஏற்படுத்தினதுதான் ரதசப்தமி அன்னைக்கு பீஷ்மரை நினைத்து தலையிலே ஏழு எருக்கம் எலைகளை வச்சு ஸ்நானம் பண்ணுங்க அது பீஷ்மருக்கு நீர்க்கடன் விட்ட மாதிரி நந்தி கடன் செலுத்தின மாதிரி ஆகும் அப்படின்னு அப்ப அவரு தருமன் கேட்டாரா அது என்ன எருக்க இலை அப்படின்னு எத்தனை இலை இருக்கு அது ஏன் எருக்க இலை அப்படின்னு அப்ப அவர் சொன்னார் எருக்க இலைக்கு அர்க்க பேர் பத்திரம்னா இலை அருக்கம்னா சூரியன் தாவரங்களிலே எருக்கு செடியிலே சூரியனுடைய சாரம் அதிகமாக இருக்கிறது அதனாலதான் வந்து சிவபெருமான் தலையில எடுத்து வச்சுக்கின்ற போது அதே மாதிரி ஆணர் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எருக்க சிவன் வச்சுக்குவார் எருக்க சூரியனுடைய சாரம் அதிகமாக இருக்கிறது இப்போ ரதசப்தமி அன்னைக்கு சூரியனுக்கு பிரியமான எருக்க ஏழுங்கிறது ஏன்னா சூரியனுக்கு ஏழு குதிரை ஏழுங்கிறது சூரியனுக்கு உரிய நம்பர் உங்க ஜாதகத்துல சூரியன் ரொம்ப வலுவாக இருந்தான்னா உங்களுக்கு ராசியான எண் ஏழு ஏழாம் ஏழு நம்பர் வராப்பில் டெலிஃபோன் நம்பரோ கார் நம்பரோ டோர் நம்பரோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அனுகிரகிப்பான்னு இந்த நியூமராலஜிஸ்ட் சொல்லுவாங்க அது ஏன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு வரும்போது ஞாயிறு ஏழாவது வருது இல்லையா உச்சம் ஏழு குதிரைகள் அது வந்து ஏழு ஜுவாலைகள் அக்னிக்கு உண்டு அதே மாதிரி சந்தசுகள் உண்டு இப்படி ஏழு ஏழுன்னு எடுத்துக்கிட்டீங்க நம்பர் செவன் எடுத்துக்கிட்டா இந்து புராணங்களில் லிஸ்ட் போட முடியாது அவ்வளவு இருக்கு ஏழு உடம்புல இருக்கிற தாத்துக்கள் ஏழு வாரங்கள் ஏழு கிரகங்கள் ஏழு இப்படின்னு சொல்லிட்டே போறான் அந்த ஏழு இலையை வச்சு நீங்க பண்ணும்போது சூரியன் மகிழ்கிறான் சூரியன் மகிழ்கிற போது எனக்கு ஏன் பண்றீங்க எண்ணிக்கை ரதசப்தமி எண்ணிக்கைன்னா வியாசர் பீஷ்மரை நினைச்சு மக்களுக்கு செய்ய சொல்லிருக்கிறாங்கன்னு சரி பீஷ்மாச்சாரியாருக்கு நம்முடைய ஆசிர்வாதம் ஏன்னா நான் உத்தராயண வருத்திரந்தான் அப்படின்னு சொன்னார் அப்படியா இந்த எருக்கைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டா அப்படின்னு தர்மன் கேக்குறான் இன்னொரு விஷயம் உனக்கு தெரியாதப்பா உங்களுக்கு தெரியாம ஒரு காரியம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு இந்த பீஷ்மன் வந்து அம்பு படுக்கையிலே படுத்திருக்கும் போது நீங்கலாம் யுத்தம் செய்ய போயிட்டீங்க அதாவது தட்சிணாயனத்திலே அர்ஜுனன் அடிச்சான் பீஷ்மன் என்ன சொன்னார் உத்தராயணம் வரைக்கும் அர்ஜுனனுடைய அம்பு கிடப்பேன் உத்தராயணம் வந்தோடனே சாவேன்னு சொல்லிட்டாரு அப்ப மகாபாரத மீதி யுத்தம் வியாசர் நான் பீஷ்மா எப்படி இருக்குதுன்னு என் உடம்புல இந்த துரியோதனம் போட்ட சோரத்தின்ன பாவரத்தம் எல்லாம் வெளியே போயிடுச்சு ஆனா இந்த அம்பு மேல படுத்திருக்கிற மகாவேதனை தாங்க முடியல அப்படின்னார் அப்ப அதுக்கு அவர் என்ன சொன்ன சேரக்கூடாதவங்க பக்கம் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி திரௌபதியுடைய சண்டைக்கு உதம்பராசுகள் அப்படின்னு சொல்லி தான் விட்டுருப்பான் எல்லாம் கல்லுபிளிய உக்காந்துருனீங்க அந்த பாவத்துக்கு நீ இப்படி அம்பல கிடக்கணும் ஆண்டவன் தண்டிச்சிட்டான் ஆனாலும் நீ என்ன பார்த்து முறைகிடுற அந்த முறையீடு வீண் போகக்கூடாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த எருக்க இலையினாலே அந்த பாவத்தைத் தொடைத்தெடுக்கிறேன் என்று சொல்லி எருக்க இலைகளாலே அவர் உடம்புல தடவி விட்டார் அப்படி தடவும் போது சூரியனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி உலகத்தினுடைய பாவங்களை போக்கக்கூடிய சூரிய பகவானே இவன் செய்த இந்த மாபெரும் பாவத்தை போக்குன்னு சொல்லி வியாசரை வேண்டி கேட்டுக்கிட்டான் அந்த அறுக்கு பத்திரத்தினாலே தேய்ச்ச சூரியன் என்ன பண்ணினா அந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சான் அதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த உடனே கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பீஷ்மருக்கு கிடைச்சது கிருஷ்ணன் பீஷ்மருக்கிட்ட வந்தோம் வந்து பிதாமகரே என்ன எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு நீதான் பார்க்குறியப்பா அப்பாவும் பஞ்சு மத்தையில் படுத்திருப்பான் புஷ்ப மெத்தையில் படுத்திருப்பான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறியா அம்பு முனையில் படுத்தவன அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா எத்தனை நாள் படுத்திருக்கிறேன் பாருன உடனே அப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னால் பரவாயில்ல இந்த நீ செய்த பாவங்களுக்காக வருந்துவதனாலே உன்னுடைய உடம்புல எந்த நூவும் இல்லாத இருக்க கடவுள் நீ இழந்த சக்தியை பலத்தை பெறுவாயாக உடனடியாக பீஷ்மருடைய உடம்புல எவ்வளம் புகுந்தது தேஜஸ் புகுந்தது பலம் புகுந்தது இப்ப எப்படி இருக்குமர் சொன்னார் இருபத்தஞ்சு வயசா இருந்த போது எங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்க போன அப்ப நான் எப்படி இருந்தேன் அந்த மாதிரி இருக்கு எனக்கு உடம்பு முடியலாம் நரைச்சிருக்க தவிர உடம்பு நல்லா இருக்கப்பா எந்திரிச்சு அப்படின்னா அம்பு குத்துற வலி இருக்குதா இல்ல ஏதாவது சங்கடம் இருக்கா இல்ல புரண்டு மல்லாந்து படுத்திருக்கிறிய வேதனை இருக்கா இல்ல ஏதாவது நிம்மதி குறைவு இருக்கா இல்ல மனசு ரொம்ப நிர்மலமா இருக்கு வெரி குட் அப்படியே இரே நீ எப்ப உயிரை விடணும்னு நினைக்கிறியோ உங்க அப்பா சந்தனும் வரம் கொடுத்துருக்காரு யமனை எப்ப வர சொல்றியோ அப்பைய வருவான் அந்த கதை உங்க எல்லாருக்கும் ஆனா சில முகங்கள் பயங்கரமா என்ன பாக்குது அதனால அவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னு இந்த சந்தன மகாராஜா தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்க வேண்டிய வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒரு மீனவ பொண்ணை பார்த்து ஆசைப்பட்டான் அப்ப அந்த மீனவ பொண்ணோட தகப்ப என்ன சொல்லிட்டான் ஏப்பா கல்யாண வயசுல நீ ஒரு பையனை வச்சிருக்க நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணுவ அவனுக்கு பிறகுற பிள்ளைக்கு தான் வந்து சிம்மாசனத்தை குடுப்பையே தவிர நீ கட்ட இந்த பொண்ணு என் மகளை வப்பாட்டி மாதிரிதான் வச்சிருப்ப நான் பாட்டுக்கு ஒரு மீனவனுக்கு கட்டி கொடுத்தாலும் குடிசையில் வாழ்ந்தா கூட தன் வீட்டுக்கு அவ தான் மாதிரி இருப்பா இப்படியெல்லாம் என் மகளை விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீ கொடுக்குற காசு எனக்கு தேவையில்லை போன்ட்டான் அப்ப அவன் வந்து மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தான் அந்த பொண்ணு நினைச்சிக்கிட்டு அதை பீஷ்மரை கண்டுபிடிச்சு என்னப்பா அப்படி ரொம்ப டயர்டா இருக்கிறீங்களே ஏன்னா ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை மகன்கிட்ட சொல்றதுக்கு வைக்கம் எங்கேயாவது தகப்பன் போய் மகன்கிட்ட போய் எப்பாரா ஒரு மீனவ பொண்ணை சைட்டடிச்சேன் எனக்கு ஒரே விரகதாபமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால பேசாம ஒண்ணு இல்லை ஒண்ணும் இல்லைன்ட்டான் அப்புறம் அமைச்சரை கூப்பிட்டு கேட்டான் பீஷ்மரன் என்ன அப்பா ஒரு மாதிரி இருக்கா சாப்பிட்டா தானே மூணு நாள சாப்பிடல என்ன ஏன் வயிற்று வலியா வயிற்று வலியும் இல்ல ஒண்ணும் இல்லைங்க பொண்ணு வலி அது என்ன வலி அப்படின்னா சும்மா இருக்க மாட்டா இவரு போனாரு ஆத்தங்க பக்கமா அங்க ஒரு மீனவ பொண்ணு படக ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு மேல இவருக்கு லவ் ஆயிப்போச்சு அவள கட்டினாலும் ஒத்த கால நிக்கிறாரு நான் போய் அவருக்கா போய் பொண்ணு கேட்டா பொண்ணோட அப்ப அடிக்க வந்துட்டான் ஏன் அவருக்கு என்ன வயசாகுது என் பொண்ணுக்கு என்ன வயசாகுது அவருக்கு இருக்கிற மகனுக்கு என்ன வயசாகுது இன்னும் அந்த பொண்ணு அவரு கட்டி கொடுத்தா மகன் வந்து அந்த பொண்ணை பார்த்து என்னன்னு கூப்பிடுவான் ஏன்னா என்ன ஏன் ஒரே கோல்மாலா இருக்குது அப்படின்னு சத்தம் போட்டான் அப்படின்னா ஓ இதுதானா விஷயம் அப்ப பீஷ்மர் என்ன சொன்னா சுத்தி முத்தி பார்த்தா ப்ராப்ளம் என்கிட்ட தான் வருது எல்லாரும் என்னதான சுட்டி காட்டுறாங்க கல்யாண வயசுல பையன் கல்யாண வயசுல பையன் கல்யாண வயசுல பையன் நானே போய் பொண்ணு கேட்கறேன்னு போய் பொண்ணு கேட்டான் அவன் மீனவன் ஆடி போய்டான் என்ன என் அப்பாவுக்காக மகன் வந்து பொண்ணு கேட்கற கோக்கமாக்கா இருக்குது அப்படின்னா இல்ல நான் இந்த உலகத்தில் வாழ்றதே எங்கள் அப்பாவுடைய சந்தோஷத்துக்காக தான் இனி கொடு அப்படின்னா சரிப்பா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆனால் உனக்கு பிள்ளை பிறகு முடியாண்ணா ஏன்யா அடிச்சுக்கிற பிள்ளை பிள்ளைன்னு நான் கல்யாணமே பண்ணிக்கல போதுமா ஐயா முப்பத்தொம்பு கோடி தேவ சாட்சியா இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் போகிறமா எங்கள் அப்பாவுக்கு பொண்ணக்கூடும் அப்படின்னா அது வரைக்கும் அவனுடைய பேர் தேவ அவங்க அம்மா வச்ச பேர் தேவ விரதன் தான் அவனுடைய தாய் இப்படி பயங்கரமான ஒரு சபதம் பண்ணினதுனால அவனுக்கு பீஷ்மன் பேராச்சு பீஷ்மன்னா பயங்கரமானவன் அர்த்தம் இப்படி யாராவது சபதம் எடுக்க முடியுமா நாம் எடுப்போமா சொல்லுங்க இப்போ நமக்கு அறுபது வயசுக்கு மேலே ஒருத்தர் வர ஐயா அறுபது வயசு மேலே போயிடுச்சு சாகுர வரைக்கும் இனிமே நான் வந்து பெண்களை நினைக்க மாட்டேன்னு ஒரு சபதம் எடுக்க ஆஹ் அதெல்லாம் யாரு கண்டா நாளைக்கே ஒரு சமன பிராசி ஒரு பாட்டில் கிடைச்சு நான் சாப்பிட்டு திடீர்னு எனக்கு இளமை வந்து என்ன பார்த்து ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு அடஒர்த்த பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தா அத நானே கெடுத்துக்கு போனா அறுபது வயசு ஆனா அறநூறு வயசு ஆன அப்படி சபதானம் பண்ணவே மாட்டேன்னு நாமளே சொல்லுவோம் ஆனா அவன் இருபத்தஞ்சு வயசு வாலிபன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு அப்ப அவங்க அப்பா பார்த்தார் டேய் மகனுக்கு அப்பா கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய வயசுல மகன் அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறாண்டா இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லுவேன் இந்த அதிசயத்தை இங்கேதான் பார்க்க முடியும் ஒன்னு மாறி ஒரு மகாத்மாவை பார்க்க முடியாது நீ எனக்கு செய்த இந்த மாபெரும் உபகாரத்துக்கு நான் என்ன செய்யறேன் ஒரே ஒரு வரம் கொடுக்குறேன் கோடான கோடி முறை காயத்ரி ஜெபம் நான் ஜபிச்சிருக்கிறேன் அந்த காயத்ரி ஜபத்தினுடைய வலிமையினாலே எனக்கு வாக்கு சித்தி நான் சொன்ன தேவர்கள் கட்டுப்படுவார்கள் உனக்கு ஒரு வரம் தர்றேன் நீ ஆசைப்பட்டாதான் யமன் உங்ககிட்ட வருவான் நீ வராதேன்னு சொன்னா யமன் உன்கிட்ட வரமாட்டான் நான் இத்தனை காலமா நான் காயத்திரி ஜெபிச்ச அந்த தபசின் சத்தியத்தின் மேல ஆணைகிட்டு சொல்லுகிறேன் யமன் உன்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களிடம் வரமாட்டான் அப்படின்னு அதனால இப்ப பீஷ்மர் என்ன பண்ணார் அர்ஜுனனுடைய அம்பு பட்ட உடனே யமன் அந்த லேச ஹட்டி பார்த்தா உயிரை வாக்குறது ரேய் என்ன மீச கட்டாயிடும் பார்த்துக்க அப்படின்னா பீஷ்மர் எங்க அப்பா வரம் கொடுத்துருக்காரா அப்படின்னு உடனே கும்பிட்டு போய் தான் போயிட்டான் நான் உத்தராயணத்தப்பதான் உயிரை விடுவேன் அப்பவா போ அப்படின்னு அதன்மாதிரி யாராவது நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளை கூட சொல்ல முடியாது ஒரு கான்ஸ்டபிள வந்து உங்களுக்கு ஸ்டேஷனை கூப்பிட்றாருங்க எஸ்ஐ எப்படின்னு எங்கள் அப்பா வரம் கொடுத்துருக்காரு போயான்னு சொல்ல முடியுமா சாத்துவார் என்று ஆனால் எமனை பார்த்து சொன்னான் அப்பா வரம் கொடுத்துருக்காரு போகணும் போயிட்டான் அதனாலே கிருஷ்ணர் சொன்னார் உங்கள் அப்பா வரம் கொடுத்துருக்காரு உத்தராயணம் வரைக்கும் இப்படி ஆகிரு அப்படின்ட்டு அதே மாதிரி உத்தராயணம் வரைக்கும் இருந்து ரதசப்தி பிக்கு மூன்றாவது நாள் ஏகாதசி என்று பீஷ்மரு உயிர் விட்டார் இப்போ இந்த எருக்க இலை இருக்க சூரியனுடைய மகிமையினாலே பீஷ்மன் கௌரவர்களைச் சேர்ந்து செய்த அடாவடிகளுடைய அந்த பாவ சம்பளத்தை நீக்கியது இந்த எருக்கலையினுடைய மகத்துவங்கிறத விட எருக்க இருக்கிற சூரியனுடைய மகிமே இன்னைக்கு நாம எல்லாரும் சூரிய சதகம் படிக்கிறோம் இல்லையா எருக்க இலைக்கு அறுக்கப்பத்திரம் பேர் இருந்த அறுக்க பத்திரங்கிறது எருக்குன்னு மாறிச்சுன்னு நினைக்கிறேன் அர்க்காங்கிறது வட அது தமிழ்ல இருக்குன்றாங்கல்ல ஆனாவை ஏனாவா ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு நாம எந்த இழுத்தெல்லாம் என்னமோ எழுதலாம் ஆக்கிப்படுறோம் நம்ம அதனால வந்து காலா போக்குலே நாலா வட்டத்திலே அர்க்க இலைங்கிறது இருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அடியக்கா மங்கலம்னு வெளிப்படுத்திக்கலாம் திருச்சி பக்கத்தில் அடியக்காமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மணியாச்சின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதுக்கு அவங்க இஷ்டப்படி விளக்கம் கொடுத்துக்கிட்டுறான் டே மணி ஆச்சிடா அதான்டா மணி ஆச்சு அப்படின்னு ஆனால் அந்த கதையே வேற அந்த கதையை போயிடுதானே சூரியசனும் போய்டும் அது மாதிரி நமக்கு இப்போ என்ன பேர் இருக்கோ அந்த பேரை வச்சு நம்ம ஒரு கதை உருவாக்குறோமில்ல அது மாதிரி இந்த அறுக்க என்பது இறுக்க ஆயிற்று என்று சொல்வதற்கு நியாயம் உண்டும் எதுக்காக எவ்வளவுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன சூரியனுடைய மகிமை அந்த இலையில் முதற்கொண்டு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பல பேர் வந்து இந்த ரதசப்தமி அன்னைக்கு தலையில இயற்கையில் வச்சு குளிக்கணும்னு அவங்களுக்கு தெரியுதே தவிர இது என்னத்துக்கு குளிக்கிறோம் இப்படி குளிச்சா என்ன ஆகும் ஏன் குளிக்கணும் குளிக்காட்டி என்ன இதனுடைய பலன் என்ன யாருக்குமே ஒன்றும் தெரிகிறது இல்லை நீங்கள் அன்றைய தினம் ரதசப்தமி அன்னைக்கு இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணினீங்கன்னா ரிஷிகளும் தேவர்களும் சார்ந்தோர்களும் பித்தர்களும் அப்படியே ஆசீர்வாதத்தை கூட கூடையா கொற்றாங்கணும் இவன் நல்லா இருக்கட்டும் இவன் நல்லா இருக்கட்டும் இவன் நல்லா இருக்கட்டும்னு அப்படின்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அதை செஞ்சதுனால இவங்க பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம நல்லா இருக்கிறோம் அவங்க செய்த புண்ணியம் நம்ம பாதுகாக்குது சேர்த்து வைத்த புண்ணியம் தான் சந்ததியை காக்க முடியும் சினிமாவில் பாட்டு காரணம் சொல்றாங்க அது மாதிரி எங்க இப்போ இந்த ரதசப்தமி அன்னைக்கு அருணனையும் தியானிக்கணும்னு சொல்லியிருக்குது ஏன்னா அவன்தான் தேர வடக்கு பக்கம் திருப்பறான் அவன் தான் டிரைவர் அதாவது சூரிய சாரதி அர்க்கசாரதி ஒருத்தர் தமாஷா எழுதி இருந்தார் இடுப்புக்கு கீழே உறுப்பு இல்லை அவரை போண்டி சூரியனுக்கு தேரோட்டியாக வைச்சாங்க அப்போ ஊனமுற்றோருக்கு அந்த காலத்திலே ஸ்பெஷல் ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த காலத்தில்தான் வந்து ஊனமுற்றோருக்குன்னு பென்ஷனு கவர்மெண்டில் ஸ்கீம் வாரியம் எல்லாம் போட்டிருக்கா நினைக்காதீங்க அந்த காலத்தில் ரெண்டு காலமும் இல்லாத அருணனுக்கு எவ்வளோ உயர்ந்த ஸ்தானம் கொடுத்து அவனை எல்லாரும் கும்பிடணும் அப்படின்னு வச்சிருக்கிறான் அதனால யாரும் கால் இல்லாத நொண்டிகளை பார்த்து கேலி பண்ணாதீங்க அருணனே கால் இல்லாத நொண்டி தான் அவனை நாம காலில் நாம கும்பிட்டுருக்கிறோம் இல்லை அப்படின்னு ஒரு தமாஷை சொன்னார் இப்படி அந்த அருணனுக்கு ஒரு நமஸ்காரம் சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம் என்று நமஸ்காரம் செய்ய வேண்டிய நாள் இந்த எந்த நாள் ரதசப்தமி என்பது பாஸ்வான் சவோ இல்ல சஹ வகா ரெண்டு வருது சஹானா அவன் வகானா உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து சவா அப்படின்னு சவம் ஆய்கிறதை பிரெஞ்சுல சவா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இங்கே சஹ வகா ரெண்டு சேருதுங்க அவன் அந்த சூரியன் வக உங்களுக்கு அதாவது சொற்களை பிரிச்சு பார்த்து பழகடும் ஒரு சொல் வரும்போது இன்னை வார்த்தையும் இன்னை வார்த்தையும் சேர்ந்துதான் இது வந்திருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா நான் சைவம் தாங்க முழுக்க சைவம் ஆனா ஆணையும் சாப்பிடுவேன் பூனையும் சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன யார் சைவம்னு சொல்லிட்டு ஆணையும் சாப்பிடுவேன் பூனையும் சாப்பிடுவேன் ஆணையினா ஆ நெய் ஆனா பசு பசுவோட நெய் அது சாப்பிடுவேன் ஆணையை சாப்பிடுவேன் பூனைனா பூவோட நெய் தேன் அது சாப்பிடுவேன் ஆணையும் சாப்பிடுவேன் பூனையும் சாப்பிடுவேன் ஆனால் நாங்கள் செய்வந்தோம் அப்படின்னா அது மாதிரி சொல் அமைப்பில் நமக்கு பல ஆழமான அர்த்தங்களும் ஒரு ரசாத்மகமான ஒரு அனுபவமும் ஏற்படுகிறது இங்கே சஹா வஹா அவ்யாத்து அவ்யாத்துனா உங்களை காக்கட்டும் உங்களுக்கு சகல மங்களும் செய்யட்டும் அப்படின்னு சொல்ற இதில் என்ன கருத்து உள்ளே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா மும்மூர்த்திகளை வம்புகளுக்குருக்கார் மயூர் கவி நல்லா சிந்திச்சு பார்க்கணும் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் ஓங்காரஸ்திரத்தை வந்து செய்கிறதுக்கு மும்மூர்த்திகளுடைய அருள் வந்து தான் ஓங்காரஸ்திரம் வந்தது சத்தியபாமா அடிக்கடி கிருஷ்ணர்கிட்ட சண்டை போட்டா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மூத்தவன் மேலே பிரியமாக இருக்கிறீங்க நம்மகிட்ட வர்றதே இல்லை அப்படின்னு அவள் ஊடலை தடுக்கிறதுக்காக மாத்துறதுக்காக ஓங்காரஸ்திரம்னு கிருஷ்ணன் ஒன்று கொடுத்தார் அந்த ஓங்காரஸ்தரம்ங்கிறது மும்மூர்த்திகளும் சேர்ந்திருக்கக்கூடியது அந்த மும்மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய அஸ்தத்தினாலதான் நரகாசுரனை அவள் கொன்றாள் கிருஷ்ணன் சொல்லி அவள் கொன்றாள் ஏன் அப்படின்னு சொன்னா நரகாசுரனுக்கு ஒரு வரம் இருந்தது என்னன்னா உன்னை பெற்ற தாயால் தான் யாரும் கொல்ல முடியாதுன்னு வரம் கொடுத்துருந்தாங்க பெற்ற தாய் எங்கேயாவது பிள்ளைய கொல்லுவாடா இங்கே சத்தியபாமாங்கிறது யாரு பூமாதேவியனுடைய அம்சம் பூமாதேவி யாரு நரகாசுரனுடைய அம்மா வராக அவதாரம் எடுத்த போது வராக பெருமாள் பூமாதேவியை தூக்கிட்டு வந்தபோது வராக பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் பிறந்தவன் நரகாசுரன் அந்த வேலை சரியில்லாமல் இருந்ததுனால அசுரனா பிறந்துட்டான் அப்ப தாயாலே கொல்லப்பட வேண்டும் என்ற வரம் இருந்ததுனாலே இந்த சத்தியபாமா கொல்லும்படி ஆயிற்று நரகாசுரனை கொல்றதுக்கு ஓங்காரசுர மும்மூர்த்திகளும் சேர்ந்தாதான் முடியும் இப்ப மும்மூர்த்திகளை எதுக்கு வம்புகளுக்கு மயூரகவி அப்படின்னு சொன்ன மும்மூர்த்தி அம்சமும் இந்த சூரியனுக்குள்ளே சேர்ந்திருக்கிறது என்ன காலையிலே படைக்கிறான் உச்சி வேளையிலே சம்ஹாரம் பண்ணுகிறான் மாலையிலே காக்கிறான் என்று இந்த மூன்று அம்சங்கள் அவங்கிட்ட இருக்கு சூரியனிடம் அழிக்கும் அம்சமும் இருக்கிறது காக்கும் அம்சமும் இருக்கிறது ஆக்கும் அம்சமும் இருக்கிறது அதாவது சூரியனுக்குள் இருக்கும் அந்த பரமாத்மாவை தியானிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இருந்துட்டா அவனே உங்களுக்கு எல்லாமாக இருந்து அருள் செய்வான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றேன் இவர் சொல்ற மாதிரி சிவபெருமான் வந்து ஒய்ஃபோட விளையாடினாரு பெருமாள் தூங்கிட்டாரு பிரம்மா தியானம் பண்ணிட்டாருங்கிறது இது கவித்வத்தினுடைய கற்பனை அதாவது இங்கே சூரியனை மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டது அதனால மும்மூர்த்தி நமஸ்கார பலனும் உங்களுக்கு சூரிய நாராயண நமஸ்காரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மேம்பட்ட கருத்தை சொல்லப்படுறார் நீங்க சிவனை கும்பிடணும்னா ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும் பெருமாளை கும்பிடணும்னா வரராஜ பெருமாள் கோவிலுக்கு போகணும் பிரம்மாவை கும்பிடணும்னா மானசிகமா கும்பிட்டுக்க வேண்டியதான் பிரம்மாவுக்கு கோவில் இல்லை ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல எங்க இருக்குதான் அது சொல்றாங்க ஆமா ஆனா இந்த மூணு கோவில்களுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கோவிலுக்கும் போக வேணாம் வீட்டு விராண்டாவுக்கு வந்தீங்கன்னா அல்லது மொட்டமாடியில போய் பாத்தீங்கன்னா சூரியன் காட்சி அளிக்கிறான் மும்மூர்த்தியினுடைய மகிமையும் அங்கு ஐக்கியமாயிருக்குது இப்போ இரணியன் வந்து பிரம்மாவை கும்பிட்டு வரம் வாங்கினான் ராவணன் வந்து சிவனை கும்பிட்டு வரம் வாங்கினா பிரகலாதன் விஷ்ணுவை கும்பிட்டு வரம் வாங்கினான் இப்படி மும்மூர்த்திகளை கும்பிட்டு மூன்று பேர் மகான்கள் மூன்று பேர் விதமாக வரம் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் மூன்று பேருடைய வரமும் உங்க ஒராளுக்கு வரணும்னா இந்த சூரிய வழிபாடு உங்களுக்கு தருங்க ஹரி ஹர பிரம்ம யோகா அப்படின்னு ஜாதகத்தில் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இந்த சூரியனும் வியாழனும் இந்த வலுவான பெரிய கிரகங்கள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக போய் உக்காந்துருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஹரிஹர பிரம்ம யோகான்னு சொல்றேன் நம்ம காஞ்சி பெரியவர் சமாதியானார சந்திரசேகர சுவாமிகள் அவருக்கு அது இருந்தது அதனால வந்து அவருக்கு ராஜாதி ராஜாக்கள்லாம் வந்து வழிபட்டார்கள் எல்லா சன்னியாசியும் அவருக்கு கட்டுப்பட்டாங்க வேடிக்கை தெரியுமா காஞ்சி மடம் ஒரிஜினலா சங்கராச்சாரியன் மடமே இல்லை ஆதி சங்கரர் இருக்கிறாரு அவர் நாலு மடம் நிறுவுனாரு அதில் இது ஒரு மடம் அல்ல ஆனா மத்த மடத்துக்கு கிடைக்காத பேரு இந்த மடத்துக்கு சங்கராச்சாரியம் சங்கராச்சாரியோ சங்கராச்சாரியெல்லாம் சரஸ்வதியா போட்டு சங்கராச்சாரியா என்ன சொன்னாங்க ஆக்சுவலா இந்த காஞ்சி மடம் சங்கராச்சாரிய மடம்தான் சங்கராச்சாரிய மடம் நீங்க என்னமோ அவரை தூக்கி வச்சுட்டு ஆடுறீங்க எது கிட்டத்தாலும் அவர்கிட்ட போறீங்கன்னு காரணம் என்ன தெரியுமா இந்த ஜெயேந்திரருக்கு முன்னாலே அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்த இந்த காஞ்சி பரமாச்சார சந்திரசேகர சுவாமிகளுடைய மகிமை அது அவருடைய ஆன்மீக சக்தி எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்து மதத்துக்கு அதிபதி ரிஷி மடாதிபஜன அவர்தான் அங்கே போங்கப்பா அப்படின்னு அவர் கண்டு தெரிகிற பிரகாசம் எல்லாம் அவர் தன்னுடைய மன அடக்கத்தினாலும் ஒருத்தலாலும் அவர் சம்பாதிச்சது அவ்வளவு ஒரு வாழக்கூடிய முனிவர் போல வெறும் பொறி தான் சாப்பிடுவாரு தடுக்கல தான் உக்காந்துருப்பாரு இந்த மாதிரி கல் தூண்டு தான் சாய்சிருப்பாரு இந்த திண்டில் சாயறது வெள்ளுவட்டு போதிக்கிறது சேட்டு மாதிரி உக்காந்துக்கிறது மோதிரம் போடுறது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது உடம்பை எவ்வளவு சுக்கா ஒடுக்க முடியுமோ அவ்வளவு உடைக்கினார் மிதமிஞ்சின மன அடக்கம் அதனால இந்தியாவில் நம்பர் ஒன் மடாதிபதியாக அவர் புகழ் பெற்றார் வாக்கு சித்தி சொன்னது சொன்னபடி அப்படியே நடக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா அவர் ஜாதகத்துல இந்த மும்மூர்த்திகளுடைய கடாட்சமும் இருந்தது அப்படிங்கிறதுனால அவர் மாதிரி படிச்சவங்க யாரும் பார்க்க முடியாதுங்க அதாவது படிக்கிறது சும்மா வந்து வெப்பாட்டியும் படிச்சா பார்த்தாரு உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்களை நாராயணியத்துல என்ன இந்த ஸ்லோகத்துல விஷ வார்த்தைகள் இருக்கு இன்ன இன்ன வார்த்தைகள்ல வந்து ஔஷதம் இருக்கு இன்னும் இன்ன வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கு அப்படின்லாம் சொல்லி அவங்க அவங்களுக்கு இதை பிரிஸ்கிரைப் பண்ணி இதை சொல்லி வாங்க அவங்களுக்கு குணம் சொல்லி குணமாகும் அது எதுக்கு சொல்ல வரேன்னா மும்மூர்த்திகளுடைய மகிமே சொல்ல வந்தேன் இப்ப இந்த மும்மூர்த்திகளையும் வழிபட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனெல்லாம் இந்த சூரிய நாராயணன் ஒரு தினம் கும்பிட்டா உங்களுக்கு போதும் போனாலும் வழிபடலாம் காசிக்கு போனாலும் வழிபடலாம் மெட்ராஸ்லையும் வழிபடலாம் அமெரிக்காவிலயும் வழிபடலாம் சிலோன்லையும் வழிபடலாம் சூரியன் இஸ் அவைலபிள் எவ்ரி வேர் அடுத்த நீங்க தீப தூப காட்ட வேண்டியது இல்லை சும்மா ஈரத்துண்டு குளிச்சுட்டு அப்படியே அந்த ஈரத்தை ஈரத்தோடு வந்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லி எதுக்காக இந்த ஸ்லோகத்தில் மும்மூர்த்திகளை விட சூரியனை ஒரு அடு அடுக்கு மேலே வைக்கிறாருன்னா சூரியனுடைய மகிமையை காட்டுறதுக்கு அந்த மும்மூர்த்திகளுடைய அம்ச அங்கே இருக்குது அதை லேசன் நினைக்காதீங்க அப்படின்னு இந்தியாவிலேயும் சூரிய வழிபாடு அவ்வளவு அதிகம் உண்டு இந்த சௌராஷ்டிரான்னு ஒரு இனம் உண்டு அந்த சௌராஷ்டிராங்கிற இனத்துக்கு ஏண்டா சௌராஷ்டிரான்னு பேர் வந்ததுன்னா சௌர சேர்ந்தவர்கள் சௌராஷ்டிரர்கள்னு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க சௌரம்னா சூரிய சூரியனை வழிபடக்கூடிய மதம் சொல்லுங்க அப்போ அந்த ஒரு மதமே வந்து அவங்களுக்கு அப்படி இந்த சௌராஷ்டிராக்கள் முகலாயர்களுடைய படையெடுப்பு வந்தபோது உடனடியாக அவங்க அங்கேருந்து புறப்பட்டு வந்து தெக்க வந்தாங்க இங்கே தைக்க தமிழ்நாட்டில் இந்த சேலம் மதுரை மாதிரி இடங்களில் செட்டில் ஆனாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வெரி வெல் பிளேஸ்டு மதுரையில் திருமல்நாயகருக்கு வேண்டிய சகல ஜவுளி தேவைகளையும் அவர்கள் தான் எல்லாம் இப்போ வந்து நல்லா சௌக்கியமாக இருக்கிறாங்க காரணம் என்ன அந்த சூரியனுடைய அருள்தம் அதனாலே எகிப்து நாட்டிலே சூரிய வழிபாடு தென்னமெரிக்காவிலே ரெட் இண்டியன்ஸ் சூரிய வழிபாடு இங்கேயும் சூரிய வழிபாடு உலகெங்கும் பரவி இருக்கிறது அந்த சூரிய வழிபாடு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அதனுடைய ரியல் பெருமையை உணரணுங்கிறதுக்காக மும்மூர்த்திகளை விட சூரியன் உயர்ந்தவர் என்று இங்கே சொல்றார் இன்னொரு தரப்படி பாருங்க கைலாசே கிருத்தி மாசா விரகத்ராச தேகோட காந்த சிராந்திகி சேத்தே ஜலதி வினா சத்மனா பத்மநாபக யோகோத்யோகதானோ கமயதி சகலம் வாசனம் பூ பூரி திரைலோக்கிய சிந்தாபிரதி புவன விபோ எத்திர பாஸ்வான் சவோத் இன்றைய உபயதாரர்களான வைஷாலுபதி திருமதி கே லட்சுமிபாய் அவர்களுக்கும் திருமதி அலமேல புருஷோத்தம் இடமளித்த கோவிலாருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நாளைக்கு இங்கே சக்கர தாழ்வார் சாரி சுதர்சன சதகம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண தனி சிலகம் சனிக்கிழமை லட்சுமி சகசுரம் ஞாயிற்றுக்கிழமை முத்துமரன் கோயிலுக்கு வந்துருங்க இங்கே சிவராத்திரி அங்கே ஞாயிற்றுக்கிழமை முத்துமரன் கோயிலில் நாலாயிரம் செவ்வாய்கிழமை நாம் அமிர்த சுவாதினி என்று தேசிக பிரபந்தத்திலே புது புத்தகம் ஆரம்பிக்கிறோம் புத்தகத்தை மறக்காமல் கொண்டு வந்துருங்க மீண்டும் அடுத்த புதன்கிழமை இங்கே சூரிய சிவகத்துக்கு சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமந்தன்